ஹதீஸ் நானூற்றி ஐம்பது உபைதுல்லா அல் கௌலானி கூறியதாவது உஸ்மான் அபி பள்ளியை விரிவுபடுத்திய போது நீங்கள் மிகவும் விரிவுபடுத்திவிட்டீர்கள் என்று மக்கள் அவர்களிடம் ஆட்சேபனை செய்தார்கள் அல்லாஹுவின் திருமுகத்தை நாடி யார் பள்ளி வாசல் ஒன்றை கட்டுகிறாரோ அது அதுபோன்ற ஒன்றை சொர்க்கத்தில் அவருக்காக அல்லாஹா கட்டுகிறான் என்று நபி சல்லு அலேஹு வசல்லம் அவர்கள் கூற நான் செவியுற்றுள்ளேன் என்று உஸ்மான் அபி அல்லாஹூ அவர்கள் கூறினார்கள்